அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை நேற்றைக்கு இதனுடைய தலைப்பை பார்த்தோம் பொறையுடைமைங்கிற அதிகாரத்தில் நம்முடைய மனநலத்துக்கான கருத்துக்களை இப்போ பார்க்க தொடங்கியிருக்கோம் இந்த குரல் தான் அதிகாரத்தின் முதல் குரல் பொறையுடைமைனா என்ன தனக்கு துன்பம் செய்தவரை நாமும் துன்பம் செய்யாமல் அவர்கிட்ட போகிற அந்த கோபத்தை நாம் அறிவுபூர்வமாக தடுக்கிறது நமக்குள்ளேயே அதை தடுத்து கொள்கிறது கோபத்தை பொறுத்துக்கிறது இந்த குரலில் வள்ளுவர் சொல்கிறார் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நம்மளை இகழ்கிறவனை பொறுத்துக்கிறது உயர்ந்த குணம் அப்படிங்கிறார் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம பூமியை அகழோம் அகழ்றோம்னா குழி தோன்றுறது அப்படி குழி தோன்ற போது அந்த குழிக்குழியை நாம் நிற்போம் ஆக நம்ம தோண்ட தோண்ட அது நம்மளை தாங்கி கொண்டே இருக்குது இது ரொம்ப அழகான ஒரு உதாரணம் எவ்வளவு நம்ம தோண்டினாலும் அது நம்மளை தாங்குறதை விடவே போகிறதில்லை சில விஷயமயம் இது ரொம்ப கடினமாக தோன்றும் அதில் சந்தேகம் இல்லை எந்த ஒரு வேல்யூவும் ரிலேட்டிவ் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அதை கடைப்பிடிக்க முடியும் இடம் பொருள் ஏவல பொறுத்து தான் ஆனால் கொஞ்ச நாள் ரொம்ப பொறுத்து பழகினத்துக்கு பிறகு தான் நம்ம அதுக்கு நேர்மாறான குணங்களை கொள்றதாக இருந்தால் கூட அத ரொம்ப அறிவுபூர்வமாக பொறுமையாக செயல்படுத்த வேண்டி இருக்கும் நம்ம நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறத கூட பொறுமையாக தான் சொல்லணும் அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன் இங்கே நம்மளை இகழ்கின்றவர்களை பொறுக்கிறதுங்கிறது தலையினா உயர்ந்த குணம் சிறப்பான குணம்னு அர்த்தம் அது பூமியை மாதிரி இருக்கணும் எவ்வளவு நமக்கு துன்பம் கொடுத்தாலும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் பொறுக்க பொறுக்க பொறுக்க என்ன ஆகிறதுன்னு கேட்டால் அவர்களுடைய நல்வினை பயன்கள்லாம் நமக்கு வருகிறது நம்முடைய தீவினை பயன்கள் எல்லாம் அவர்களுக்கு போகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பிறருடைய நம்மை இகழ்பவர்களுடைய புண்ணியங்கள் ஏதேனும் இருக்குமானால் அது நம்மைக்கு வந்து விடுகிறது நம்முடைய தவறுகளால் நாம் செய்த முன்னால் அறியாமையால் செய்த பாபங்களெல்லாம் அவர்களுக்கு போய்விடுகிறது ஆகவே இதில் ஒரு பெரிய நன்மை இருக்குது சுலபமாக நம்முடைய பாபம் போய்விடுகிறது சுலபமாக நமக்கு புண்ணியம் வந்து விடுகிறது நம்ம தன்னு தன் முனைப்புனால் அதாவது ஈகோனால் அவசரப்பட்டு நாம் பொறுமையை இழந்தோமானால் நம்முடைய புண்ணியங்களெல்லாம் அவருக்கு போயிடும் ஆகவே இதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பண்ணி கொண்டோமானால் அதனுடைய விளைவுகள் மிக அதாவது தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் ரெண்டு பேருக்குமே நன்மையை தராதாக ஆகிவிடும் ஆக தன்னை வெட்டி குழி தோண்டும் மக்களையும் நிலமானது தன் தலையால் தாங்குகின்றது போல தம்மையே இகழ்ந்து தீமை செய்வாரையும் தலையால் தாங்கலே அறிஞர்களுடைய கடமையாகும் சிறப்பான தன்மையாகும் ஆக மற்றவங்க நம்மளை அவமதிக்கிறத பொறுத்துக்கிறது பெரிய புண்ணிய செயல் அப்படின்னு இந்த குரலுடைய பொருள் வேதங்களில் கருத்து சொல்லப்பட்டிருக்கு நில வடிவில் விளங்குகின்ற பூமா உன்னுடைய அருளை சார்ந்து உன்னை நாங்கள் அகழ்கிறோம் அதாவது தோண்டுகிறோம் நாங்கள் அன்போடு எதை விதைத்தாலும் அது நன்கு வளர்ந்து பயன் தருவதற்கு அருள் புரிவாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணித்தான் தோன்றோம் அது மாத்திரமில்லை உன்னுடைய இதயத்தையும் மறைவிடங்களையும் சேதப்படுத்தாமல் இருக்கும் நல்லறிவுணர்வை அருள்வாயாக நிலத்தினுடைய இதயமாக ஆறுகளும் மலைகளும் சொல்லப்படுகின்றன காடுகள் உணவுப் பொருட்களெல்லாம் மறைவிடங்களாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் இடைஞ்சல் பண்ணக்கூடாது என்று அதருணவேதத்தில் பூமி சூத்தத்தில் பன்னெண்டு ஒன்று ஆறு மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு விதுர நீத்தி நாலாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபத்தேழாவது ஸ்லோகத்தை படித்தா தெரியும் ஒருவனால் பலர் அறிய தூஷிக்கப்படும் பொழுது ஒருவன் என்ன பண்ணுறான் எல்லாருக்கும் முன்னால் நம்மளை ரொம்ப தூஷண பண்ணுறான் அவனை நாம் திரும்ப தூஷிக்க கூடாதான் அதை பொறுத்து கொள்பவனுடைய மனப்புண் தூஷிப்பவனை எரித்துவிடும் தூஷிப்பவனுடைய புண்ணியத்தையும் பறித்து இவனிடம் கொடுத்துவிடும் என்று அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சிகிச்சை பெறும்போது ஒரு நோயாளி போடுற கூச்சலை மருத்துவர் எப்படி கவனிக்காம வைத்தியத்தை பண்ணி அவனுக்கு நல்லது செய்கிறாரோ அது மாதிரி அற்ப புத்தி படைத்தவனுடைய ஏச்சு பேச்சுக்களை எல்லாம் அறிவுள்ளவன் ஒதுக்கிட வேண்டும் என்று மகாபாரதத்திலே சாந்தி காணப்படுகிறது கலித்தொகை நூத்தி முப்பத்தி மூணு பொறை எனப்படுவது போற்றாரை பேணுதல் நம்மை மதிக்காதவர்களை மதிப்பதுதான் பொறை என்று அங்கே அழகாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்துக்களை நாம் நன்கு உள்வாங்கொள்வோம் ஆகழ் நிலம் போல பொருத்தல் தலை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்